ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஷண்ணவதி தர்ப்பணமுறைகளை வரிசையாக பார்த்துனு வரும் அதில் மத்தியத்தில் மகாலயபக்ஷம் வந்ததினாலே ஷண்ணவதிக்குள் வரக்கூடியதான மகாலயஸ்ராத்தினுடைய விசேஷங்களை தெரிந்து கொண்டோம் மகாலய சிரார்த்தம் என்பது எந்த பிதர்க்களை உத்தேசித்து நாம் செய்கிறோம் அந்த மகாலயசிர்தத்தை செய்ய வேண்டியதான முறைகள் அந்த மகாலயஸ்ராத்தத்தில் உள்ள விசேஷங்கள் என்பதை விரிவாக தெரிஞ்சுட்டோம் இப்போ மேற்கொண்டு சண்ணவதி தர்ப்பணங்களை பார்க்கலாம் இந்த ஷண்ணவதி தர்ப்பணம் என்பது தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்கள் ஒரு வருஷத்தில் நாம் ஒவ்வொருவரும் செய்யணும் இந்த தொண்ணூற்றி ஆறையும் நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் நித்தியம் அப்படின்னா செய்யாவிடில் பாப்பமுண்டு அப்படின்னு அர்த்தம் ஆனால் உலகத்தில் சிலதை பண்ணுறோம் சிலதை விட்டுடுறோம் அப்படின்னா அதற்கேன்னு சில வச்சனங்களை நமக்கு பண்ணி வைக்கக்கூடியதான வாத்தியார்கள்கிட்ட கேட்டால் சொல்வா நாம் பார்த்துன்னு வரக்கூடியதான இந்த ஷண்ணவதி நம்முடைய தர்மசாஸ்திரம் எப்படி காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி ஷன்னவதி தர்ப்பணத்தை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்பதை தான் நாம பார்த்துன்னு அதில் இந்த தொண்ணூற்றி ஸ்ராத்தங்களையும் தர்ப்பணமாகவும் செய்யலாம் என்று விட்டு கொடுத்துருக்கா மகர்ஷிகள் அதை தான் நாம் தொடர்ந்து தர்ப்பணமாக செய்துன்னு வரும் ஸ்ராத்தமாக செய்யலாமே அப்படின்னா தொன் வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்கள் வரும் அது இல்லாமல் பிரத்யாப்திக ஸ்ராத்தம் வரும் அதெல்லாம் அதிகப்படியாக நன்றாக தெரிஞ்ச பிறகு எதை இதெல்லாம் வந்தால் சேர்ந்து செய்யணும் எதை தனித்தனியாக செய்யணும் என்கிற முறைகளெலாம் இருக்கு அதையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்ட பிறகு ஸ்ராத்தமாக ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தது தர்ப்பணமாக தான் நமக்கு இதை காண்பிச்சிருக்கா அதை தான் இன்றைய வரையிலும் நாம் செய்து நம்புகிறோம் இந்த சண்ணவதி தர்ப்பணங்களை எங்க செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது கஷேத்திரங்கள் புண்ணிய நதிகள் இருந்தால் அங்கே ஸ்நானம் செய்துட்டு செய்யலாம் அல்லது நாம் இருக்கிற இடத்துலையே நாம் ஸ்நானம் பண்ணுற பொழுதே நாம் எந்த ஸ்நானம் பண்ணுறோமோ அந்த ஜலத்தையே கெங்காஜலமாக தான் நாம் ஸ்நானம் பண்ணுறோம் கெங்கேஜை யமுனே செய்வா என்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி தீர்த்தேஸ்மின் சந்நிதிங்குரு அப்படின்னு சொல்லிதான் ஸ்நானம் அப்படி இருக்கிற இடத்துலேயே பண்ணுறது சில புண்ணிய காலங்களில் யாவது புண்ணியக்ஷேத்திரங்களில் போய் ஸ்நானம் செய்துட்டு பண்ணணும் என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதை இந்த சண்ணவதி தர்ப்பணங்களை இன்னும் விரிவாக பார்த்து முடித்த பிறகு அடுத்ததாக நாம் ஆவகந்தி ஹோமம் என்கிற தலைப்பில் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் ஆவகந்தி ஹோமம் என்பது என்ன இந்த ஆவகந்தி ஹோமம் செய்ய வேண்டியதான முறை அவகந்தி ஹோமம் யார் செய்யணும் இதை செய்வதனால் நமக்கு என்னென்ன காமனிகளெல்லாம் கிடைக்கிறது அவகந்தி ஹோமத்தில் நாம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுக்கு என்ன பொருள் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் தர்மசாஸ்திரம் இந்த ஷண்ணவதி தர்ப்பண முறைகளை வரிசையாக சொல்லிண்டு வர்றபொழுது யுகாதோ து நரஸ்நாத்வா விதிவத்து லவணோதௌ கோதான குருக்ஷேத்திரே ஃபலம் ஹியத் தத்ஃபலம் லபத்தே மர பூமிதானம் அதாவது யுகாதி அப்படின்னு இந்த தொண்ணூற்றி ஆறில் நான்கு புண்ணிய காலங்கள் வரும் யுகாதீன்னு பேர் அந்த யுகாதி புண்ணிய காலங்களிலேயாவது சமுத்திரஸ்நானம் பண்ணணும் சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்வது யுகாதி புண்ணிய காலத்தில் அனைத்து விதமான பாபங்களும் போயிடும் முக்கியமாக குருக்ஷேத்திரத்தில் ஒரு கோதானம் பண்ணினால் புனர்ஜென்மாவே அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த குருக்ஷேத்திரத்தில் ஆயிரம் பசுக்களை வாங்கி தானம் செய்தால் என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ பூதானம் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவு பலன் யுகாதி புண்ணிய காலத்தில் சமுத்திரஸ்நானம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிறது என்று நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சமுத்திரஸ்நானம் செய்ய வேண்டிய முறைன்னு நாம் பொதுவாக வீடுகளிலேயே ஸ்நானம் செய்கிற பொழுது முறை தனி புண்ணிய நதிகளிலே போய் ஸ்நானம் பண்ணுற பொழுது முறைகள் வேறு குளங்களில் ஸ்நானம் பண்ணுற பொழுது முறை வேறு சமுத்திர ஸ்நானம் பண்ணுற பொழுது முறை வேறு வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கு அதற்குன்னு சில விசேஷமாக நியமங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் சமுத்திர ஸ்நானம் எப்படி செய்யணும் போகிறபொழுது என்னென்ன எடுத்துன்னு போகணும் என்கிறதை தெரிந்து சமுத்திரஸ்நானத்தை செய்யணும் அந்த முறையில் யுகாதி புண்ணிய காலத்தில் சமுத்திரஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்வதனால கோதானம் பண்ணின பலன் கிடைக்கிறது அப்படின்னு இந்த யுகாதி புண்ணிய காலத்திற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அல்லது பக்கத்தில் உள்ள புண்ணிய நதிகள்லேயாவது போய் ஸ்நானம் பண்ணுறது அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணுற பொழுதும் ஸ்நானம் பண்ணிட்டு தர்ப்பணம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஈரவஸ்திரத்தோடையே செய்யக்கூடாது தர்ப்பணத்தை ஈரவஸ்திரத்தோடு பண்ணக்கூடாது தர்மசாஸ்திரம் தரிசே திலோதகம் தத்தியாத்து சுஷ்கவாசா ஜலாத் பகிஹி தர்பஜேத்து ஆர்திர வாசாச்சேத்து திராத்திரமசுச்சிர்பவேத்து அப்படின்னு காண்பிக்கிறது அதாவது நாம் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு புண்ணிய நதிக்கு போகிறோம்னா அந்த ஸ்நானம் செய்து முடிச்ச பிறகு அந்த வஸ்திரத்தை ஏழு தடவை ஒதறி கட்டிக்கணும் சப்தவாதாகதம் வஸ்திரம் சுஷ்கமித்யபிதீயத்தே என்று காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் காஞ்ச வேஷ்டியை காய்ந்த வேஷ்டியை கட்டி கொண்டுதான் தர்ப்பணம் பண்ணணும் வஸ்திரத்திலிருந்து ஜலம் சொட்ட சொட்ட உட்கார்ந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனால் பழைய நாளில் என்ன வழக்கம்னா பட்டு எடுத்துன்னு போகிறதுன்னு வழக்கம் வெண்பட்டு வாங்கி வச்சுக்கணும் தர்ப்பணம் பண்ணுறதுக்காக பிதிருக்காரியங்கள் பண்ணுறதுக்குன்னு வெண்பட்டு வாங்கி வச்சுக்கணும் அந்த வெண்பட்டு கட்டிக்கிறதுனால நமக்கு காஞ்ச வஸ்திரம் கட்டின்றதாகவும் ஆகிறது பித்திருக்கர்மாக்கள்லே வெண்பட்டுக்கு மிகவும் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அல்லது நாம் காய்ஞ்ச வீட்டிலேயே காய போட்ட வேஷ்டியை எடுத்துன்னு போகலாமான்னா கையில் எடுத்துன்னு போகக்கூடாது போனால் அது விழுப்பு அப்போது வெண்பட்டு எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா ஸ்நானம் செய்துட்டு ஸ்நானாங்க தர்ப்பணங்கள் எல்லாம் முடித்த பிறகு அந்த வஸ்திரத்தை ஏழு தடவை நன்றாக காற்று படும்படியாக உதறணும் வஸ்திரத்தை ஏழு தடவை காற்று நன்றாக படும்படி ஒதறினால் அது காய்ந்ததாக அர்த்தம் சப்தவாத்தாகதம் வஸ்திரம் சுஷ்கமித்யபிதீயத்தே அப்படின்னு ஏழு தடவை நன்னா உதறி கட்டி கொண்டோ பிறகுதான் மாத்தியான்கம் பிறகு தர்ப்பணம் ஆரம்பிக்கணும் ஈரவஸ்திரத்தையே கட்டி கொண்டு தர்ப்பணம் எந்த தர்ப்பணம் செய்தாலும் திராத்திர மசுச்சிர்பவேது மூன்று நாள் ஆசவுச்சம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த தர்ப்பண தினத்திலிருந்து ஆரம்பித்து மூன்று நாள் ஆஷஊட்சம் காக்க வேண்டி வரும் ஆகையினாலே காய்ந்த காய்ஞ்ச வஸ்திரத்தை கட்டி கொண்டுதான் தர்ப்பணம் செய்யணும் அல்லது ஏழு தடவை உதறி கட்டிண்டு இந்த தர்ப்பணங்களை செய்யணும் இந்த தர்ப்பணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில நியமங்கள் இவைகள் மேற்கொண்டோ அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்